ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்து ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் பிரம்மபுராணத்திலே மகர்ஷிகள் வியாசாச்சாரியால் நமஸ்காரம் பண்ணி கேட்குறா ஒவ்வொரு ஜீவனும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் இந்த லோகத்தில் புண்ணியமும் பாபமும் சேர்ந்து கலந்துதான் பண்ணுற இந்த லோக்கத்திலிருந்து கிளம்பின பிறகு அவர்கள் எந்த முறையில் புண்ணிய பாபங்களை அனுபவிக்கிறா எத்தனை வருஷ காலம் அனுபவிக்கிறா திரும்பவும் இந்த லோக்கத்திற்கு அவ எந்த உருவத்தோடு வரா அப்படிங்கிற விஷயமாக நீங்கள் விரிவாக சொல்லணும்னு கேட்கிறா அப்போது வியாசாச்சாரியால் மகர்ஷிகளுக்கு விரிவாக சொல்கிறார் சொல்கிற பொழுது வியாசாச்சாரியால் என்ன சொல்கிறார் ஏதத்வை லேசமாத்திரேன கதித்தம்போ திஜருஷபாக நான் உங்கள்கிட்ட சொல்கிறது ரொம்ப குறைச்சல் சொல்ல வேண்டியது நிறைய இருக்குது இருந்தாலும் கேட்டதுனால கொஞ்சம் கொஞ்சம் சொல்கிறேன் ஏதன்மயா மகாபாக பிரம்மனோ வதத்த புற சுரஷீனாம் ஷ்ருதம் மத்தியே ப்ஷ்டம் சாப்பி யதா ததா இப்போ நான் சொல்கிறது இருக்கே இது நானாக சொல்கிறேன்னு நினைக்க விடாது பிரம்மாவிடமிருந்து தெரிஞ்சின்றது இதெல்லாம் பிரம்மா சொன்னார் முன்னாடி ஒரு சமயம் பிரம்மாவுனாலே நாங்கள்லாம் தெரிஞ்சின்றோம் அதை நான் என்ன கேட்டேனோ அதை உங்களுக்கு நான் சொல்கிறேன் மையாபிச்ச துப்பியம் கார்ஸ்னியேன யாவது அனுவர்ணித்தம் ஏதாவது முனுசிரேஷ்டாக தர்மே குருத்த மாணசம் நான் அதை சொல்கிறேன் ஆனால் இதை கேட்ட பிறகு இப்படியெல்லாம் இருக்கே அப்படின்னு மனசை போட்டுண்டு குழப்பிக்கப்படாது தர்மே குருத்த மானசம் இனிமேலாவது தர்மத் தர்மம் விஷயமாக மனசை வைக்கணும் தர்மம் பண்ணணுங்கிற எண்ணம் நமக்கு வரணும் இப்போ நீங்க கேட்டுன்னு வர்ற பொழுது சொன்னேன் ஆண்களுக்கு எப்படி பெண்களுக்கு எப்படின்னு கேட்டேன் இல்லையா ஸ்திரீயோ பேத்தேன கல்பேன கிருத்வா பாபம் அபாப்னுயுகூ நான் எந்த முறையில இப்போ சொல்ல போறேனோ அதே முறையில தான் ஸ்திரிகளும் அந்த செய்ய செய்த பாபங்களை அனுபவிப்பா ஆனால் ஸ்திரீகள் பாபம் அனுபவிக்கிறதுங்கிறதுக்கு ரொம்ப துக்கம் பாது ஏன்னா புருஷளை காட்டிலும் ஸ்திரீகளுக்கு பாபஜென்மாங்கிறது சொல்லி வர்ணிக்க முடியாது ஏன்னா ஏதேஷாமேவ பாம் பாரியாத்வமுபயந்திதாக பிராயேண ஹரணே தோஷாக சர்வேவ பிரகீர்த்தித்த அவர்கள் தான் அனுபவிக்கிறது மட்டும் இல்லாமல் அது மாதிரி பாப்பங்களை அனுபவிக்கிறவனோடு சம்பந்தம் ஏற்படும் ஸ்திரீகளுக்கு ஆகையினாலே இன்னொருத்தனுக்கு இன்னொரு கணவன் ஒருத்தன் இருப்பான் அவனும் இந்த பாபம் இருப்பான் ரெண்டு பேருமாக சேர்ந்து இந்த பாப்பங்களை அனுபவிக்க வேண்டி வரும் அப்படிங்கிறதுனால தான் நம்முடைய சாஸ்திரங்கள் ஸ்திரீகளுக்கு ரொம்ப கட்டுப்பாட சொல்கிறது பெண்களுக்கு எந்த அளவுக்கு அவர்களுக்கு கட்டுப்பாடு சொல்கிறதோ அந்த அளவுக்கு அவர்களுக்கு பாப்பிலிருந்து விடுபடுற உபாயங்களும் நிறைய சொல்லியிருக்கு சுலபமாக இருக்குது ஸ்திரீகளுக்கு புருஷர்கள் அளவுக்கு கஷ்டப்பட வேண்டியதில்லை பெண்கள் ஏன் அப்படின்னா சுலபமாக அவர்கள் சுகத்தை அடைஞ்சுடணும் அப்படிங்கிறதுக்காக ஏன்னா ஸ்திரீகள் பாபம் பண்ணினால் அவர்கள் ரொம்ப துக்கத்தை அனுபவிப்பா ரொம்ப காலம் அனுபவிப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு வரிசையா உதாரணத்தோடு வியாசாச்சாரிய சொல்ல ஆரம்பிக்கிறார் ஒரு புருஷனை எடுத்துக்கோ அதித்தியசத்துரோவேதானே ட்விஜோ மோகசமன்வித்தன் பிரணனாக பரந்திருக்கான் பிராமணனுடைய தர்மம் வேதாத்தியனம் பண்ணணும் எதற்கு வேதாத்தியனம் பண்ணணும் மந்த்ராத்தா ஜப்பன் ஜுகுவத் தாபயந்த்விஜா ஸ்வர்கலோகம் வாப்னோத்தின் விபரியயே எதற்காக வேத படிக்கணும் அப்படின்னா அந்த மந்திரங்களுடைய அர்த்தம் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் அந்த மந்திரங்களை ஜபம் பண்ணுறதுக்காகவும் அந்த மந்திரங்கள்னாலே ஹோமம் பண்ணுறதுக்காகவும் அந்த மந்திரங்களை பல பேருக்கு சொல்லி கொடுக்கறதுக்காகவும் தான் அத்தியனம் அப்படிங்கிறத நம்முடைய மகர்ஷிகள் அப்படி யார் அந்த வேத சரியான முறையில் வேதம் படித்து ஆச்சாரத்தோடு இருந்து அந்த மந்திரங்களை ஜபம் பண்ணுறதோ ஹோமம் பண்ணுறதோ சரியான முறையில் ரிஷிகள் சொன்ன வழியில் செய்துண்டு அதை சரியான முறையில் பல பேருக்கு சொல்லி கொடுத்துண்டு யார் இருக்கானோ சொர்க்கலோகம் அவன் சாஸ்வதமான சொர்க்கத்தை அடேரான் சாஸ்வதமான ஸ்வர்க்கம்னா கொஞ்ச நாளைக்கு சொர்க்கத்தில் இருந்துட்டு திரும்பவும் இங்கே வந்துடுவான்ங்கிற இது இல்லை வாசம் பண்ணுறான் அங்கிருந்து அப்படியே பிரம்மலோகத்துக்கு போறானோ நரக்கந்தும் விபரியையே நரக்கங்கிறதே அவனுக்கு கிடையாது அந்த அளவுக்கு உயர்ந்தது வேதமந்திரங்கள் அப்படி அதற்காகத்தான் வேத மந்திரங்களை வச்சிருக்கேன் ஆனால் ஒருத்தன் அதித்திய சதுரோவேதான் நாலு வேதங்களையும் படிச்சுருக்கான் ஆனால் வேதத்தில் சொன்ன முறையில் அவன் வாழ்க்கை இல்லை மோகசமன்வித ஆசைகள் இருக்குது உலகத்தில் உள்ள வஸ்துக்கள் இடத்துல ஆசை இருக்குது பத்திதாத் பிரதிகிரியாத்தா பிரதிக்ரஹம் பண்ணுறான் அந்த பிரதிகிரகமும் எப்படி அப்படின்னா பத்தி தாத்து யாரெல்லாம் அதிகாரி இல்லையோ அவர்களிடத்துலலாம் பிரதிகிரகம் பண்ணுறான் இப்படி ஒருத்தன் வாழ்க்கையை நடத்தினான்னா வேதம் ஒருத்தன் அவனுக்கு திரும்பவும் பிராமண ஜென்மாங்கிறது கிடைக்கிறது உருதியா கிடைக்கிறது அப்படின்னு சொன்னாலும் கூட அவன் கூட இவனுக்கு இந்த பாப்ப கர்மாக்களும் சேர்ந்து பண்ணியிருக்கான் எதை பார்த்தாலும் ஆசைப்படுறது அது ஒரு பாபம் பச்சித்த பிரதிகிரகம் பத்தித்தனா கர்மாவுக்கு அதிகாரமே இல்லாதவன் அவர்களிடத்தில் பிரதிகிரகம் பண்ணப்படாது அப்படி பண்ணியிருக்கான்னா அது ஒரு பாபம் இப்படி ஒருத்தன் வாழ்ந்தான்னா அவன் வேதம் படித்ததுனால திரும்பவும் பிராமண ஜென்ம அவனுக்கு கிடைக்கிறதுன்னு தீர்மானம் பண்ணிக்கலாமா அல்லது இந்த பாப்பகர்மாவை அவன் முதல்ல அனுபவிப்பான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு பார்க்கிற பொழுது நல்ல விஷயங்களை காட்டிலும் கெட்ட தான் பலம் அதிகம் அதாவது நல்ல காய்ச்சின பால் ஒரு குடம் நிறைய இருக்குது நிறைய நல்லா சுண்ட காய்ச்சிருக்கு பசும்பால் ஏலக்காய் சர்க்கரை எல்லாம் போட்டிருக்கு திதிப்பாக இருக்குது அந்த குடம் பாலும் விஷம் ஆகணுமானால் இன்னொரு கொடம் விஷம் வேண்டியதில்லை ஒரு டிராப் விஷத்தை அந்த குடத்தில் வச்சுட்டா போகும் குடம்பாலம் விஷமாக ஆயிடும் அப்படிங்கிறது மாதிரி இவன் வேதாத்தியனம் பண்ணியிருக்காங்கிறத விட அவனுடைய பாப்ப கர்மாக்கள் முதல்ல வேலை செய்யும் இந்த லோகத்தில் வாழ்ந்து முடித்த பிறகு கரயோனோ பிரஜாயத்தே அவன் தன் பண்ணின பாபங்களை அனுபவித்து அந்த பாப்ப சேஷத்தோடு கூட இந்த லோகத்திற்கு வரான் வந்து ஹரையோன பிரயத்தை கழிதையரந்து வாழ்க்கையே நர்த்தன வாழன்கழிதையன் கரோவதி வர்ஷாணி தச பஞ்சோ பதனுவர்ஷ காலம் கழிதைய வாழ்க்கையே நத்தனம் கரோமூலிவா சப்தவாணி ஜீவதி அந்த கழுதைய கழுதையாக இருந்து பதினஞ்சு வருஷ காலம் வாழ்க்கையை முடித்த பிறகு பலீவர்தா காலமாடாக பறக்கிறான் சத்தவருஷாணி ஜீவதி ஏழு வருஷ காலம் காளமாடாக வாழறான் பலீவர்தோ மிருத்தச்சாப்பி ஜாயேத்த பிரம்மராட்சசா பிறகு காலமாடு ஏழு வருஷ காலம் காலமாடாக வாழ்ந்து முடித்த பிறகு இறந்து அடுத்த பிறவி பிரம்மராட்சசாக பிறக்கிறான் பிரம்மராட்சஸஸ்து மாசாம் ஸ்திரீனு தத்தோஜாயேத பிராமணஹா மூன்று மாத காலம் பிரம்மராட்சஸாக இருந்து அப்புறம் பிராமணனாக பறக்கிறான் அப்படின்னு சொல்கிறது இந்த வருஷங்கள்லாம் சொல்கிற இடத்துல இன்னொரு ஒரு கணக்கு சொல்கிறது இந்த பிரம்மபுராணம் வியாசாச்சாரியால் நமக்கு சொல்லியிருக்கார் என்னங்கிறத அடுத்த உபன்யாசத்துலே பார்ப்போம்